நாட்டணியின் நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போவது மட்டன் சாமி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் கீமா இரநூத்தி ஐம்பது கிராம் கடலை பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் அரை கப் தக்காளி கால் கப் பூண்டு பற்கள் ஐந்து இஞ்சி ஒரு தொண்டு பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் நாலு கொத்தமல்லி கால் கப் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல மட்டன் கீமா வாங்கிட்டு வந்தோடனே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் அது போட்டுவிடுவோம் நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துப்போம் அதில் போட்டுட்டு அது கூடி கடலைப்பருப்பு போட்டுடலாம் வெங்காயத்தை போட்டுவிடுவோம் பொடியான அறுக்கி தக்காளியும் பொடியாக பூண்டு தோல் நிற்கிட்டு பூண்டு போட்டுவிடுவோம் இஞ்சியும் தோல் நிக்கிட்டு இஞ்சியும் பொடியை கட் பண்ணி போட்டுடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாமும் போட்டுடுவோம் கொத்தமல்லி தழையும் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் உப்பு ருசிக்கேற்ற போட்டுடுவோம் மிளகாய் தூள் போட்டுவிடுவோம் இதெல்லாம் போட்டுட்டு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நிறைய ஊற்ற அந்த டிஷ்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வெந்த உடனே அது எடுத்துருவோம் அதை எடுத்து ஆரட்டொன்னு மிக்சியில் போட்டு நல்லா மா நைஸாக மாவை மாதிரி அரைச்சிடணும் எங்கேயுமே திருத்திரு இல்லாமல் நல்லா நைஸாக மாவை அரைச்சிடணும் தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது இந்த இதில் இருக்க டிஷ்ல தண்ணி மொட்டமே யூஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மாவட்டம் அரைச்சிட்டு நான் வெஞ்ச அஞ்சு நிமிடம் வேகத்துலேயே இந்த தண்ணியெலாம் சூண்டுடும் இல்லையா நல்லா தண்ணியெலாம் வேண்டாம் அந்த கீரத்திலையும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டைமண்ட் ஷேப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பாக கட்டி எடுத்துக்கலாம் கட்டி எடுத்துகிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் உட்காந்ததும் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் உட்காந்ததும் நல்ல எண்ணெய் வந்து நல்லா நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் தட்டி இருக்கிறதை எடுத்து அதில் போட்டுவிடுவோம் போட்டுட்டு ஃப்ளேம் வந்து குறச்சிக்கலாம் சிம் மீடியம்ல இல்லை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வேக விடுவோம் ஏன்னா அது மட்டன் இல்லையா நல்லா வேகணும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மட்டன் சாமி தயார் இது கிறிஸ்பியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாகவும் எடுத்துக்கலாம் இல்லை சாப்பாடுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்